ஸ்ரீகுருபியோ நம அபார கருணாசிந்தும் ஜானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீச்சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம் நாம் தர்மசாஸ்திரத்தை அடிப்படையாகக் கொண்டு ஒரு வருடத்தில் செய்யவேண்டியதான தர்ப்பணங்களை வரிசைப்படுத்தி பார்த்தனுபுகிறோம் அதில் யுகாதி புண்ணியகாலம் விஷயமாக விரிவாக தெரிஞ்சுண்டோ இந்த யுகாதி என்பதற்கும் மாச பிறப்புக்கும் சம்பந்தம் உண்டு நாம் ஒரு வருஷத்தில் செய்ய வேண்டிய தர்ப்பணங்கள்னு பார்த்தால் அமாவாஸ்யா யுகாதி மன்வாதி சங்கரமணம் மகாலயம் இப்படி பலவிதமான தர்ப்பணங்களை பண்ணுறோம் இது ஒன்றுக்கு ஒன்றும் சம்பந்தம் இல்லைன்னு நமக்கு தோணும் ஆனால் அப்படி இல்லை ஒன்றுக்கு ஒன்று சம்பந்தம் இருக்குது அந்த சம்பந்தத்தை நாம் தெரிஞ்சுக்கணும் சில பேர் அமாவாசை மாசப்பிறப்பு மாத்திரம் நான் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லுவாள் ஆனால் அமாவா மாசப்பிறப்பு பண்ணுறவர்கள் யுகாதியும் கட்டாயம் செய்யணும் என இரண்டுக்கும் நிறைய சம்பந்தம் இருக்குது இப்போ உதாரணத்திற்கு நாம் பார்த்தோமானால் வருஷத்தில் நான்கு யுகாதி புண்ணிய காலம் வருது அந்த யுகாதி புண்ணிய காலத்தில் யுகாதிஸ்ராத்தம் என்பதை தர்ப்பணமாக நாம் செய்கிறோம் அமாவாசியா அன்னைக்கு செய்யக்கூடியதற்கு தரிசஸ்ராத்தம்னு பெயர் யுகாதி புண்ணிய காலங்களிலே யுகாதிஸ்ராத்தம்னு பெயர் அதே போல் மாசப்பிறப்பு சமயத்தில் செய்ய வேண்டியதற்கு சங்கிரமண்தம் என்று பெயர் தனிப்பட்ட முறையில் ஒரு பெயரும் சொல்கிறோம் அது என்னங்கிறத பின்னாடி விரிவாக பார்க்கலாம் மாசப்பரப்பு அன்றைக்கி பண்ணுறது சங்கிரமணாதம் என்று பெயர் இந்த மாசப்பரப்புங்கிறது பைத்திருக்கமான தினமாக சொல்லப்பட்டிருக்கு தர்மசாஸ்திரத்தில் ஸ்ராத்தம் சங்கிரமணே பானோகோ பிரசஸ்தம் ப்ரிபீபதே என்று தர்மசாஸ்திரம் பானோஹோ சங்கிரமணம் சூரிய சங்கிரமணம்னு சூரியன் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு பிரவேசிக்கக்கூடியதான காலம் சங்கிரமணம்னு பெயர் அன்றைய தினம் நாம் இந்த சங்கிரமண சிராதத்தை கட்டாயம் செய்யணும் என்று தர்மசாஸ்திரம் காண்பிக்கிறது அதை தான் நாம் தர்ப்பணமாக செய்துன்னு இந்த சங்கிரமண சிராதம்ங்கிறது வருஷத்தில் பன்னெண்டு தான் வரும் அமாவாஸ்யா கூட அதிக மாதம் வந்தால் பதிமூணு வரும் ஒரு வருஷத்தில் பதிமூணு அமாவாஸ்யா வரும் யுகாதி நாலு தான் அதே போல் இந்த சங்கிரமணம் பன்னெண்டு வரும் ஒரு வருஷத்தில் இந்த பன்னெண்டும் கட்டாயம் நாம் செய்யணும் இது விஷயமாக தர்மசாஸ்திரம் சொல்கிறபொழுது ஏன் இந்த மாசப்பரப்புக்கு அந்த அளவுக்கு புண்ணிய காலம் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா யுகாதி என்பது யுகத்தினுடைய ஆரம்ப காலம் இந்த மாசப்பரப்பு என்பது யுகங்களுடைய முடிவு காலம் என்று சொல்லப்பட்டிருக்கு நடுவில் இடைவெளி இருக்குது அந்த இடவிலிதான் சந்தீன் பேயர் சூரிய சிம்மசிராந்தியம் அந்த திருஷ்டிசிராந்தியேத்தய ஜேயஸ்வராசியே தும்பந்தியம் அந்தயுகாதிஷு யுகாந்தேயசிரமணம் அதாவது சூரியன் சிம்ஹசிரமணம் சிம்மராசிக்கு பிரவேசிக்கிற காலம் சு சிம்ம சங்கிரமணம்னு பெயர் அதாவது ஆவணி மாதப்பிறப்பு இந்த ஆவணி மாதப்பிறப்பு தான் கிறிதயுகத்துடைய முடிவு காலம் விரச்சிகசங்கராந்தி கார்த்திகை மாதப்பிறப்பு தான் திரேதாயுகத்துடைய முடிவு தினம் விரசங்கராந்தி ரிஷப மாசம்னா வைகாசி மாதம் வைகாசி மாதப்பிறப்பு தான் துவாபர யுகத்தினுடைய முடிவு தினம் கும்பசங்கராந்தி மாசி மாதப்பிறப்பு தினம்தான் கலியுகத்தினுடைய முடிவு காலம் இந்த யுகத்தினுடைய ஆரம்பமான யுகாதியிலையும் யுகாந்தேஷோ யுகத்தினுடைய முடிவு காலமான மாசப்பிறப்பிலும் ஸ்ராத்தம் அக்ஷயம் உச்சதே அக்ஷயமான புண்ணியத்தை நமக்கு கொடுக்கக்கூடியது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இப்போ வருஷா வருஷம் இந்த யுகங்கள்லாம் முடிஞ்சு முடிஞ்சு ஆரம்ப மாறதா அப்படின்னு இல்லை இப்போது நடக்கிறது கலியுகம் இந்த கலியுகம் ஒரு காலத்தில் முடிய போகிறது இந்த கலியுகம் முடியிற காலம் எதுவாக இருக்கும் அப்படின்னா கும்பசங்கராந்தி மாசி மாத பிறப்பு தினத்தில்தான் இந்த கலியுகமானது முடிய போகிறது தினம் அதுதான் வருஷம் மாறும் தினம் கும்பசங்கராந்தி மாசி மாதப்பிறப்புதான் கலியுகத்தினுடைய முடிவாக இருக்கும் அதற்குதான் மகாப்பிரளயம் என்று பெயர் பிரளயங்கள் இரண்டு விதமாக உபனிஷத்து காண்பிக்கிறது அவாந்தர அவாந்தரப்பிரளயம் என்று இரண்டு மகாப்பிரளயம் என்பது ஒரு யுகம் முடிந்து வரக்கூடியது மகா பிரளயம் அப்போது என்னவாகும்னா இந்த உலகத்தில் நாம் திருஷ்யமான வஸ்துக்கள் நாம் பார்க்கக்கூடியதான அனைத்து வஸ்துக்களும் ஈஸ்வரனிடத்திலே லயத்தை அடைந்துடும் அப்புறம் எதுவுமே இருக்காது அம்மயமாக இருக்கும் அம்மயம் அப்படின்னா தீர்த்தம் தீர்த்தம் தான் இருக்கும் வேறு எதுவுமே இருக்காது அப்படின்னு சொல்கிறது அதற்கு மகா பிரளயம்னு பேர் அவாந்தரப்பிரளயம் என்பது நாம் தினமும் ராத்திரி தூங்கி காலை எழுருக்கிறோம் இந்த தூக்கத்திற்கும் நாம் படுத்துக்கிறதுக்கும் எழுந்திருக்கிறதுக்கும் மத்திய காலம்தான் பிரளய காலம்னு பெயர் அதற்கு அவாந்தர பிரளயம் என்ற பெயர் நாம் அசந்து தூங்குற பொழுது எந்த வஸ்துக்களுமே தெரியல இருந்தால் தெரியணுமே தெரியலை ஏன் தெரியலை அப்படின்னா அதுவும் ஒரு பிரளயமாக சொல்லப்பட்டிருக்கு எப்படி மகா பிரளயத்தில் அனைத்து திருஷ்யமான வஸ்துக்களும் ஈஸ்வரனிடத்திலே லயத்தை அடையிறதோ அதே போல சுசுப்தி நிலையில் ஈஸ்வரனிடத்தில் நாம் பார்க்கக்கூடியதான அனைத்து வஸ்துக்களும் லயத்தை அடையிறது திரும்பவும் மறுநாள் காலை புதுசாக உற்பத்தி ஆகிறது அப்படின்னு உபனிஷத்து காண்பிக்கிறது ஈஸ்வரனிட சுஷுப்தி நிலையில்தான் நாம் ஈஸ்வரனை அனுபவிக்கிறோம் என்று உபனிஷத் சொல்கிறது அத்ரிவாயம் புருஷஸ்வயஞ்சோதிஹி என்று உபனிஷத்து சொல்கிறது இந்த சுஷுப்தி நிலையில் நாம் ரொம்ப சுகமாக இருக்கோம் என்ன ஆச்சு நாமப்பா அனுபவிக்கக்கூடிய வஸ்துக்கள்லாம் என்ன ஆச்சுன்னா அனைத்தும் ஈஸ்வரனிடத்திலே லயத்தை அடைஞ்சுடுச்சும் திரும்பவும் காலம்பர எழுந்திருக்கிறோம் நாம் ராத்திரி படுத்துக்கிற பொழுது நாம் நாமாக படுத்துக்கிறோம் காலையில் நாம் நாம எழுந்திருக்கணும் அப்படின்னா ஈஸ்வரனுடைய அனுகிரகம் வேணும் சுபகர்ம பலன் வேணும் நம்மை காலம்பரை எழுப்புறது நம்முடைய கர்மா தான் ஜாகிரத் போகப்பிரத நம்மை எழுப்புறது தூங்குற பொழுது சுஷுப்தியில் இருக்கும் திரும்பவும் எது எழுப்புறதுன்னா நம்முடைய சுப கர்மாக்கள் தான் எழுப்புறது அதுதான் ராத்திரி படுத்துக்கிற பொழுது காலம்பரை எழுந்திருக்கிற பொழுது நான் நானாக எழுந்திருக்கணும் என்று பிரார்த்தனை பண்ணிட்டு படுத்துக்கணும் இல்லாட்டா எழுந்த பிறகு நாம் நாமாக இருக்க மாட்டோம் அப்படி சுபகர்ம பலன் இருந்தால்தான் நாம் நாமாக இருப்போம் அதற்கு தான் பிரார்த்தனை பண்ணுறோம் இதற்கு அவாந்தரப்பிரளயம் என்ற பெயர் அப்படி தினமுமே ஒரு பிரளயமாக சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறதுனால தான் சூரியோதயம் எல்லாமே புதுசாக ஆறுது காலம்பரை எழுந்தால் சூரியோதயம் புதுசாக ஆகிறது நாம் பார்க்கக்கூடிய வஸ்துக்கள்லாம் புதுசாக இருக்குது அப்படின்னு உபனிஷத்து காண்பிக்கிறது அப்படி இதற்கு அவாந்தரப்பிரளயம்னு பேர் அப்படி இந்த பிரளய காலம் என்பது கலியுகத்தினுடைய முடிவு என்பது மாசி மாதப்பிறப்பு இருக்கும் என்று சொல்லியிருக்கிறதுனாலே இந்த சங்கிரமண சிராதங்கிறதும் ரொம்ப முக்கியம் அதாவது மாசப்பிறப்பில் நாம் செய்ய வேண்டியதான தர்ப்பணம் என்பது ரொம்ப முக்கியம் அதனால் மாசப்பரப்பு மாற்றம் நாம் பண்ணுறேன் என்று சொல்ல முடியாது யுகாதியும் பண்ணணும் மாசப்பரப்பும் பண்ணணும் யுகாதி புண்ணிய காலத்தில் தர்ப்பணம் செய்யாமல் மாசப்பரப்பு தர்ப்பணம் மட்டும் செய்தால் ஒன்று விட்டு ஒன்று செய்ததாகத்தான் ஆகும் என்று தெரிகிறது அப்படி சங்கரமண சிராதம் பன்னெண்டு என்று இருக்கு அப்படி அமாவாஸ்யா யுகாதி இந்த சங்கிரமணம் என்று மூன்று பார்த்தோம் மேற்கொண்டு அடுத்த உபன்யாசத்தில் பார்ப்போம்